தொண்ணூற்றி அறிவிக்கின்றார்கள் உங்களுக்கு எதிராக நீங்களே துவா செய்யாதீர்கள் உங்களின் குழந்தைகளுக்கு எதிராகவும் துபா செய்யாதீர்கள் உங்களின் சொத்துக்களுக்கு எதிராகவும் துவா செய்யாதீர்கள் இப்படி துவா செய்வதன் மூலம் நீங்கள் அல்லாஹுவிடம் எதையேனும் கேட்டு உங்களுக்கு அவன் துவா ஏற்கின்ற அந்த நேரத்திற்கு உட்பட்டு விட வேண்டாம் என்று நபி சல்லு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது